ஹைதராபாத்ல ராகுல் ராவத் பேரை கொண்ட நீங்க சம்ம சந்தோஷமா இருக்கங்களா 85 ವರ್ಷத்துக்கு அப்புறம் 1 டே டீம்ல என்டர் ஆயிருக்கார்ல அவரே இதுக்கு ஹைதராபாத் போனா இருந்தீங்களா கரெக்ட்டா தான் குட் குவெஸ்டின் ஏனா பெங்களூர்னு சொல்றது இல்ல வாய் ட்ராய்ங் டைங் டைங் அப்படி airlines-அதுக்கு அப்புறம் ஹைதராபாத் வந்துட்டே டெய்லி இந்த டைம்ல 92.7 big ofmlet TADC-ல अरे இது நல்லா இருக்கே அப்படின ஆச்சரியப்பட்டு ஒரு விஷயத்தியும் ச்சே இப்படி ஆயிச்சோ ஓ மை காட் தங்கிச்ச நாய்கா சிச்சிங்கற மாதிரி கடுபேத்துன ஒரு விஷயத்தியும் அடைச்சால சொல்லுவோ போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது ஆனால் தொடரை ஒட்டுமொத்தமாக இழந்தது அடச்ச அந்த வகையில் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ரொம்ப நாளாக நான் யோசிச்சுருக்கிறேன் இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தாக்கா இந்தியாவில் இருக்கிற வக்கீல்களும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையும் வக்கீல்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு ஏதாவது ஒரு இடத்துல ஜம்மு காஷ்மீரில் ஒரு வக்கீல் ஏதாவது ஒன்று ஆச்சானா கூட நம்ம ஊரில் இருக்கிற லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி லாயர்ஸும் சரி வெளில வந்து பயங்கரமான போராட்டம் பண்ணுவாங்க லா காலேஜில் ஒரு டியூப்லைட் உடஞ்சாலும் பயங்கரமாக யூனிட்டியோட போராட்டம் பண்ணுவாங்க வேறு எந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களும் இவ்வளோ யூனிட்டியோட இருக்காங்களான்னு தெரில இப்போ ரீசெண்டாக சந்தானம் வந்து தெய்வ திருமகள் படத்தில் லாயர்ஸை அவமதிக்கிற மாதிரி சில காட்சிகள் நடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நீதிபதி பற்றாக்குறை இருக்குற குரூப் நல்ல விஷயங்களுக்காக போராட்டம் கிட்னி நான் கிட்னி அவன் கிட்னி பேசலாம் இது எதிராக போராட்டம் பண்ண கிடையாது ஆச்சரியப்படுறோம்